நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு ஆகஸ்ட் ரெண்டு இந்திய அஞ்சல் துறை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் ஆந்திர மாநிலம் மச்சிலிப்பட்டனம் அப்படிங்குற ஊர்ல ஆயிரத்தி எட்நூத்தி பிறந்த சுதந்திர போராட்ட வீரர் ஒருத்தரை கௌரவப்படுத்தி அந்த சுதந்திர போராட்ட வீரர் தான் பிங்கலி வெங்கையா அவரோட நூத்தி நாற்பத்தி நாலாவது அதாவது பிங்கலி வெங்கையாவுக்கும் ரொம்ப சம்பந்தமும் உண்டு அது என்ன அப்படிங்கறது எல்லாம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் பள்ளி படிப்ப மச்சிலி பட்டணத்திலயும் சீனியர் கேம்பிரிட்ஜ் படிப்ப சிலோன்ல இருந்த கொழும்புலையும் படிச்சு முடிச்சுட்டு இந்தியால பல இடங்கள்ல வேலை பார்த்துட்டு இருந்தார் பிங்கலி வெங்கையா நிலவியல் அதாவது ஜியாலஜி சம்பந்தமான படிப்புல பட்டம் பெற்ற தென்னாப்பிரிக்கால மகாத்மா காந்தி அவர்கள் நடத்தின போராட்டங்களாலையும் மகாத்மாவோட கொள்கைகளாலையும் ஈர்க்கப்பட்டு இந்திய சுதந்திரத்துல கலந்துக்க ஆரம்பிச்சார் காந்த மேற்கொண்ட விடுதலை போராட்டத்துக்கு இணைய அந்த சமயத்துல வேறொரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டியது இருந்தது அதுதான் கொடி இயக்கம் அப்படிங்குற பிளாக் மூமெண்ட் இந்த கொடி இயக்கம் அப்படிங்கறது ஒரு இன்றியமையாத ஒன்னா கருதப்படவும் செஞ்சது விடுதலை போராட்ட காலங்கள்ல ஒவ்வொரு போராட்டத்துக்கும் கொடி அப்படிங்கிறது அவசியம் அப்படின்ட்டு காங்கிரஸ் தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல நடந்த வங்காள பிரிவினைக்கு பிறகு இதோட அதாவது கொடிங்கறதோட முக்கியத்துவம் அதிகரிச்சது இதை தொடர்ந்து பல கொடிகள் டிசைன் பண்ணப்பட்டாலும் எது அளவிலான விடுதலை போராட்டத்துக்கு பொருந்தி வராமயே இருந்தது மகாத்மா காந்தி அவர்கள் பிங்கலி வெங்கையா அவர்களை அழைச்சு இந்திய விடுதலை போராட்டத்துக்கு கொடி ஒன்ன எல்லாரும் அக்சர்ட் பண்ற மாதிரியான கொடிய ஒன்ன டிசைன் பண்ணி தர சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல பிங்கலி வெங்கையா அவர்கள் சுமார் முப்பதுக்கும் மேல கொடிகளை கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மகாத்மா காந்தி அவர்கள் பிங்கலி வெங்கையா அவர்கள் டிசைன் பண்ணி இருந்த கொடியோட டிசைன் நல்லா இருக்குன்றும் சொன்னார் பச்சை மற்றும் சிவப்பு நிற பேனரோட நடுவுல ராட்டை சின்னம் அமைஞ்சிருந்தது அந்த கொடியில சிவப்பு ஹிந்துக்களையும் பச்சை நிறம் இஸ்லாமியர்களையும் குறிக்கிற மாதிரி அமைஞ்சதோடு மட்டுமல்லாம நடுவுல ராட்டை சின்னம் சுயசார்பு இந்தியாவை குறிக்கும் அப்படின்ட்டு சொன்னார் காந்தி ஆனா இந்த கொடியோட வடிவத்துக்கு அப்போ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நடந்த கூட்டத்துல வரவேற்பு இல்லாததுனால அது கைவிடப்பட்டது எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கிற மாதிரி அமைய அப்படின்ட்டும் சொல்லப்பட்டது வெறும் இந்துக்களையும் இஸ்லாமியர்களை முன்னிறுத்தி அமைஞ்சிருக்கு இந்த கொடி அப்படின்ட்டு போராட்டத்துல எல்லா தரப்பு மக்களும் போராடுறாங்க அதனால எல்லோரையும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி நம்ம இந்திய நாட்டு கொடி அமைஞ்சிருக்கணும்ட்டு காங்கிரஸ் மாநாட்டுல பல தலைவர்களும் பேசினாங்க அதுக்கு அப்புறம் பிங்கலி வெங்கையா அவர்கள் கொடியோட வடிவத்துல மாற்றம் செஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொடி வடிவத்தோட மேல் பாகத்துல சிவப்பு நிறமும் கீழ்பாகத்துல பச்சை நிறமும் மத்தியில வெள்ளை நிறமும் வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்தார் அதோட மட்டுமல்லாமட்டை சின்னமும் அதுல இடம்பெற்று இருந்தது இத எல்லாரும் அதாவது காங்கிரஸ் கமிட்டில இருந்த எல்லோரும் அக்செப்ட் பண்ணி இதுதான் இந்தியாவோட சுயராஜ்ய கொடி அப்படின்ட்டு வெங்கையா அவர்கள் வடிவமைச்சு கொடுத்த கொடிய அந்த வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த மாநாட்டில கொடி கம்பத்துல பறக்க விட்டாங்க சிவப்பு நிறம் ஹிந்துக்களையும் பச்சை நிறம் இஸ்லாமியர்களையும் வெள்ளை நிறம் மற்ற எல்லாரையும் குறிப்பிடும்படியா அமைச்சாங்க ஆனா இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழாம் வருஷம் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அரசியலமைப்பு சபை அதாவது இந்தியன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ராஜேந்திர பிரசாத் தலைமையில அமைக்கப்பட்டது அதுல அப்துல் கலாம் ஆசாத் ராஜாஜி நிறைவேற்ற போற சமயத்துல அதுவரை இந்திய தேசிய கொடியோட மத்தியில இருந்த ராட்டை சின்னத்துக்கு பதிலா அசோக சக்கரம் இருக்கட்டும் அப்படின்ட்டு தீர்மானம் போட்டாங்க அதோட மட்டுமல்லாம தேசிய கொடியில இருந்த நிறங்களுக்கான புது அர்த்தமும் அதன்படி சிவப்பு நிறம் தியாகத்தையும் தீர்மானத்துல சொல்லி இருந்தாங்க அதோட நடுவுல அமைஞ்சிருக்கிற சக்கரம் தர்ம சக்கரத்தை குறிக்கும் அப்படின்ட்டும் சொல்லப்பட்டது நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல முழு நாடா ஆன பிறகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல பிங்கலி வெங்கையா அவர்கள் வடிவமைச்சு கொடுத்த கொடிதான் இன்னைக்கும் உலக அளவுல இந்தியாவோட ஒரு மாபெரும் வரலாற்று சின்னமா அடையாளமா விளங்கிட்டு வருது இந்த பெருமை எல்லாம் பிறந்த தினம் அசரிக்கப்படுற பிங்கலி வெங்கையாவையே அஞ்சல் துறை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் மதிப்புள்ள அஞ்சல் தலைய வெளியிட்டாங்க இந்த அஞ்சல் தலைய நாம இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் அதாவது இந்தியன் ஃபிரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிற அஞ்சல அஞ்சல் தலை தலைப்பிலையும் அதாவது கொடிகள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்